முதல் நாள் போய் வழிபாடு செய்த மாத்திரத்திலேயே இறைவன் பொருள் புரிந்தார் சேரா நூல் இருக்குன்னே தெரியாதுங்கிற இருள் சேர் இருந்து நம்ம வந்து தீமையே கொண்டு விடும் இருள் தீவினை நல்வினை நல்லது அதுவும் இருள் சேருங்கிறாரு இருள் சேர் இருவனையுந்தா இறைவன் பொருள் சேர் பொருள் புடிந்த சொல்லியிருக்கேன் பாடா போன பரிமையான ஏன் இந்த குரலை உடையெழுதுன்னு சித்தாந்தாத்திரம் படிச்சிருக்கணும் சித்தாந்தம் படிச்சிருக்கணும் அப்போ நல்வினை வந்து பயன் வந்து நல்வினை பயனும் நமக்கு தீமையா ஆம் தீமை நீங்க நாலு பேருக்கு உணவு நல்லா செய்தீங்களுக்கு என்ற வகையிலே நல்வினை பயனை அனுபவிக்கணும் தீவினை பயனை அனுபவிக்கணும் அப்ப நல்வினை பயனை அனுபவிக்க வேணும்னா என்ன பண்ணணும் நீங்க நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு அல்லது நாலு குழந்தைகளுக்கு அருமையா ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பெரிய படிக்க வச்சு பெரிய நாளைக்கு பணி வாங்கி எல்லாம் கொடுத்து ஒரு குடும்பமாக்குனீங்கன்னா இந்த நல்வினை பையனை நீங்கள் அனுபவிச்சாகணும் அப்போ அந்த பயனுக்கும் போது உங்களுக்கு இன்னும் பிறவி வேணும் பெருவி வேணும் இருந்து எந்த பையனுக்கு நீங்கள் உதவி செய்தீங்களோ அந்த பையன் உங்களுக்கு உங்களை கண்ட மாத்திரத்திலேயே ஐயா நீங்கள் தாயா அந்த ஆசை செஞ்சவங்கிற அந்த மாதிரி எப்படியோ பாருங்க அந்த பையனை நான் மெட்ராஸில் கண்டேன்னா எழும்பூரில் சின்னமா அட்டைப்படியா பிடிச்சுவிட்டேன் என்னமோ போன ஜென்மத்தோடத்தில் அணிவிக்க வேண்டும் அப்போ நல்வினையும் கூட மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது அதுதான் படிமையான இருள் சேர் இரு என்றார் ஒருத்த முடிவுன்ிறையா மீண்டும் வருங்க சொல்ல தீவினை செய்யவே கூடாது நல்வினை நிறைய செய்ய செஞ்சா பிறப்பு வருங்கிறீங்களே வராது எப்படி செய்தால் அந்த நல்வினை செய்கின்ற பொழுது இது என்னுடையது நான் பாருங்க ஒரு நாலு குழந்தைய படிக்க வச்சனுங்க என்று எங்கேயாவது பிரமாதம பண்ணிக்கப்படாது அந்த பையன் வந்து சொன்னா கூட ஐயாவால்தான் படிச்சேன் ஆமாப்பா நான் என்ன படிச்சேன் எல்லாம் பாலமுருகன் செஞ்சதுப்பா என்று நடிக்கப்படாதே நெஞ்சத்திலேயே அந்த தான் தன்னுடையதுங்கிற அந்த முனைப்பின்றி செய்தால் பிறப்பு வராது நான் நான் படிக்க வைச்சேன் அனுபவிக்க வேண்டும் அப்ப தீவினை செய்யவே கூடாது செய்கின்ற பொழுது எல்லாம் பெருமான் தர செய்ததை தவிர எனக்கு சம்பந்தம் இல்லை என்ற உணர்வோடு செய்தால் நிச்சயம் அந்த பிறப்பு வராது அந்த உணர்வின்றி செய்தால் மீண்டும் பிறப்பு இதெல்லாம் நினைப்பதற்கு ஏதுவாக ஒரு என்ன சொன்னார் நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலாம் இருள் சேர் இரு என்றார் என்ன எழுதுறாங்க தெரியல சொல்றதில்ல தொட்ட கையாளும் ஆமா ஆமா தொட்ட கையாள சத்தியம் இது சன்னிதானம் ஒரு உரையை கொடுத்தது யார் உரை சொல்லல போய் பார்த்தது எல்லாம் சரியா இல்லை சரிய முதல் கடவுள் வாழ்த்து அறிவர் வாழ்த்தான் அறிவர் வாழ்த்தான் இருள் சேர்வன நீங்குமா எந்த அறிஞராவது வேண்டுதல் வேண்டாம இல்லாத இருக்கிறார்களா நிறுத்து முன்னால நான் வணங்குற எந்த அறிஞராவது பொறிவாயில் ஐந்தவித்து இருக்கிறார்களா எந்த அறிஞருக்காவது தனக்கோமை இல்லாதவராயிருக்கிறார்களா எந்த அறிஞராவது அறவாடி அந்த குணத்தாரா இருக்கிறார்களா அதனால் நல்வினையும் என்ன செய்யணும் எந்த காரணம் மட்டும் என்னுடையது நான் செய்தேன் என்ற அந்த நினைப்பே வரக்கூடாது ஆனா மனித உணர்வுல வரும் பெருமானை நோக்கி பெருமானே அது வரக்கூடாதுன்னு வேண்டி செய்யுங்க வேண்டி செய்யுங்க அப்பதான் நல்வினியினுடைய இல்லையானால் மீண்டும் பிறப்பெடுத்து மீண்டும் சந்தில் நின்றுதான் வரும் எதுவரை பிறக்கிறோம் அது முட்டாள் யார் சொன்னது திருவள்ளுவர் பிறப்பெண்ணும் பேதமைக்கிறடா அது அது வரைக்கும் நீ பேதமே அறியாமையுடைய சிறப்பெண்ணும் செம்பொருள் காணுகின்ற பொழுதுதான் அறிவு என்று எல்லாம் சொன்னார் அல்லவா ஆதலால் இப்பொழுது எனவே இந்த தங்கள் குறிக்கடி வரவும் செய்கலார் சொல்லுகிறார் நீங்க உங்ககிட்ட பிறந்த தம்பி என்னமோ உண்மைதான் ஆனா இன்னைக்கு போன தம்பி எதெல்லாம் போன தம்பி தெரியுமா இன்புரு வேதக திரும்பு செய்தார் போல் தன் பரிசு வினை இரண்டும் இருள் சேர் இருவினையும் இப்பொழுது அவன்கிட்ட இல்லை சாரு மலம் ஆனவம் கண்ணும் ஆய்கிற அந்த மூன்று மலமும் இல்லை இந்த மூன்றும் அந்த இரண்டு வினையும் இன்றி இருக்கிறான் தம்பி அன்பு பிழம்பாய் திரிவார் அன்பே வடிவாக இருக்கிறாராம் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரி அப்படி அன்பே சிவமா இருக்கின்ற பிள்ளையாய் போனதுனால தம்பி ஐயா நாகன் உங்க வீட்லயோ அம்மா தத்த என்ன பண்றோமா என் வயிற்றுல பிறந்த இல்லையே இல்லம்மா உன் பெய்யன் நல்ல அருமையான மேலான ஞானியா இருக்கிறாமா அதனால உன்னை உனக்கு கவலைப்படாதம்மா ஆனா இனி நம்ம இடத்துக்கு வரமாட்டாமா ஆறுதல் அடை ஆறுதல் அடை மகன் தந்தை காற்று உதவி உங்களுக்கு செஞ்சிருக்காமா நீங்க திருக்குறள் படிக்கிற இவன் தந்த எண்ணோற்றோல் என்னும் சொல் நீங்க தந்தை மகன் காற்று நன்றி வில்வித்து எல்லாம் படிக்க வச்சீங்க உங்க மேலையும் குறையில்லம்மா தம்பி மேலையும் குறையில்லம்மா திருக்குறள் படி நடந்த குடும்பமா இது வருத்தப்படாதீங்க என்று சொல்ல வேற வழி அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ என்று சொல்லிவிட்டேன் இப்படியாக இப்ப என்ன ஆச்சு அந்த விட்ட கதை முடிஞ்சது எது நானனும் காடனும் போனான் என்னானார்கள் கட்டுக்கோப்பி இனி முழுக்க இனிமேல் என்ன வேண்டியதில்லை இனி தின்னனார் என்னானார் என்பதுதான் இனி நமக்கு உரிய பேச்சு ஆதலால் அந்நிலையில அறிந்த நெறி பூசிப்ப மன்னியாகமப்படியால் மாமுனிவர் அரிசித்திங்கு என்னுடைய நாயகனே இது செய்தார் தமைக்கானியன் உன்னுடைய திருவருளால் ஒடித்தருள வேண்டும் ஒரு நாள் பார்த்தார் நீங்களே அஞ்சு நாள் இப்படி போச்சு பூஜை இனி ஆறாம் நாள் வரப்போறார் அந்த அஞ்சு நாள் இவருடைய அஞ்சாம் நாள் ராத்திரில இந்த சிவகோச்சாரியும் ரொம்ப வருத்தம் சாமி தினமும் இதே ஒரு வேலையா போச்சு சுவாமி எனக்கு முன்ன யாரோ ஒரு செய்ய நான் கூட்ட இதுங்க இப்படி எங்க அப்பா எங்க பாட்னார் தலைமுறையில நாங்க இந்த மாதிரி செஞ்சதே இல்லை நான் ஊர்ல சொன்னோன்னு அப்படி யாரா காலத்தி மலைக்கு வர்றது நம்ம தவிர யாரா போறது ஒரு பூச்சி புலி கூட போவாதே அப்படின்னு எல்லாம் சொல்றான் இங்க பார்த்தா நாலு நாள் அப்படி இருக்கு அதனால சுவாமி இது எனக்கு இதனுடைய உண்மை எனக்கு விளங்கணும் நீ தான் எனக்கு சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டாராம் சிவகோச்சாரியார் அந்திரவு கனவின்கண் பெருமானம் இல்ல எப்படி பாத்து பார்த்தீங்களா இலைக்கு இப்படியும் போவும் அப்படியும் வரும் அந்திரவு கனவின்கண் அருள் முனிவர் தம்பாலே மிந்திகளும் தடைமூலி வேதியர் தாம் எழுந்தருளி வன் திரள் வேடுவன் என்று மற்றவனின் நீ தினமும் ஒரு வேடுவன் செய்தான் வேடுவன் செய்தான் நினைக்கிற அவன் பிறப்பினால் வேடுவன் ஆனாலும் சிறப்பினால் வேடுவன் அல்ல வினையிரண்டும் சாருமலம் மூன்று மர அன்புபடம் வாய்த்திருக்கின்ற ஒரு வடிவம் பா என்று சொன்ன தெரியா சுவாமி எனக்கு அப்படின்னா அவனுடைய நன்றவன் தன் செயல் தன்னை நாம் உரைப்ப அவனை பத்தி கொஞ்சம் சொல்றேன் கேளு அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் மீது செலுத்துகின்ற அன்பின் வடிவமே வடிவமாகவே இருக்கும் ஏதோ வாய்நாள மந்திரம் சொல்லும் போது மட்டுமல்ல ஏதோ கை நாளை எடுத்து தண்ணீரை அபிஷேகம் பண்ணும் போது மட்டுமல்ல எதனால் ரெண்டு வணக்கம் சொல்லுகின்ற பொழுது மட்டுமல்ல சிறங்குய்வார் ஊங்குவிக்கும் அந்த நேரத்தில் மட்டுமல்ல கரங்குவார் உண்மகிழும் அந்த நேரத்தில் மட்டுமல்ல உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அன்பே வடிவமாக இருப்பான் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும் அவனுக்கு அறிவுன்னு ஒன்று வேலை செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் பெருமான் காலத்தி இன்னைக்கு கீழே இறங்கணும் உணவு எடுத்துக்கிட்டோம் தண்ணி எடுத்துக்கிட்டோம் மேலே போறோம் செய்யறோம் கொடுக்குறோம் உடனே பக்கத்தில் காக்கிறோம் இது தவிர வேற ஒன்றும் தெரியாது வேற எதுவுமே தெரியாது சஷ்டியில ஈரோட்டு மக்கள் வருவாங்க இந்த ஏழு நாள் பட்டியிருப்பாங்க திருச்செந்தூருக்கு நல்ல பெரிய செல்வந்தெல்லாம் கூட வருவாங்க தினமணியோ தினமலரோ அந்த ஏழு நாள் தொடமாட்டாங்க தாளே இதுதான் என்னைக்கு இருக்கேன் சார் அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பாங்க வாண்டு வீண்ட கூட்டும் வீண்டு வாண்ட கூட்டும் எதுக்கு வீணா இந்த ஏழு நாள் ஆகுது முருகா முருகா முருகா தொடமாட்டாங்க எல்லாம் பிஎஸ்சி பிகாம் படிச்சவங்கதான் ும்றுநாள் காலையில் எப்படி சார் இருக்குது என்னாச்சு என்னாச்சு ஆட்டம் காணுத இல்ல பொருளா பிடிச்சுக்க மாட்டேங்க இல்ல கண்டுமா நாலுன்றாங்கிறாங்க இதே வேலை நம்ம நம்ம நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் இதுதான் அறிகிற அறிவு அவருக்குறிவெல்லாம் அவனுடைய பெருமானி அப்படிதான் ஒண்ணு கருக்கல ஒண்ணு வல்ல பறக்கல பூச்சி கூட அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் சரி அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியாம் என்றும் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல்வர் அந்த அன்பினால் செய்வதற்கு செய்யணும் இன்னும் செய்யக்கூடாதுன்னு இருக்கா கிடையாது எதுவும் செய்வான் எதுவா எனக்கு இனிமையா இருக்கு தெரியும் ஏன்னா அன்பினால் செய்வதனாலே அது இனிமையாக இருக்கிறது அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என் அருள் செய்வ அதனால இன்னும் ஒரு ஐந்து பாட்டு இருக்கு இந்த ஐந்து பாட்டு இடைச்செடுகள் சீக்கிய தவிர எழுதியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வர்ற பாட்டுலாம் ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு அஞ்சு பாட்டு சொல்றார் என்ன பாட்டுன்னு கேட்டா அவன் வாயிலிருந்து அப்படியே ஊத்துரானே பாத்தியா உனக்கு என்ன படுது அப்படிங்கிற எச்சிலுங்கிற அதுதான் பா தூய கங்கை தூய கங்கை சிவே, சிவஜிவு அவன் தந்தா ரொம்ப அருமையாக அந்த உணவு எல்லாம் கடிச்சு உனக்கு எனக்கு தரான்னு நினைக்கிறியே அது என்ன தெரியுமானார் நல்ல அருமையான வேள்வி செய்து அந்த வேள்வியில மந்திரவாதிகள்னால நெய்யை மொண்டு மொண்டு ஊத்துறாங்களே அந்த நெய் எப்படி நாம ஏத்துக்கிறோமோ அது போல சிவே, சிவே, சிவசிவு சிவசிவு இப்படியாக ஒரு ஐந்து பாட்டு கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு அது பல பதிப்புகள்ல இல்லை அதனால் அது எரிச்சரலாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள் அதெல்லாம் குடும்பம் வரைக்கும் நம்ம தர்மியாதினத்தில் வர்ற பதிப்புலேயே இந்த அஞ்சு பாட்டை எடுத்திருக்கிறோம் எடுத்திருக்கிறோம் எனவே இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்கிறார் உனக்கவந்தன் செயல்காட்ட நாளை நீ ஒழித்திருந்தால் எனக்கவந்தன் பறிவிற்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய் ஆனால் ஒன்று நீ என்னதான் சொன்னாலும் உனக்கு நீ பாரம்பரியமா வந்ததனால நம்ப முடியாது நாளைக்கு நீ இங்க வந்து பூஜை முடிச்ச பிறகு நீ இங்கே ஒரு மரத்தில் பார்த்து ஏறிக்கும் ஒளிஞ்சிருக்கணும் தப்பித்தவரி ஏதேன்னு கட்சியை விரிச்சி விருந்து கீழே ஒழுந்துட்டதும் தொலைஞ்சுடுவேன் ஒளிஞ்சுனா முகம் ஒளிஞ்சிருக்கணும் நீ ஆச்சு அந்த மரக்களை ஆச்சு ஒழித்திருந்தால் நாளை அவன் பரிசல்லாம் காண்பாய் என்று சொல்லிவிட்டு மனக்கவலை ஓடுக தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு அறிஞர் வாழ்த்துங்கிறானே அறிஞர்கள் மனக்கவலையை மாத்திட முடியுமா அறவுடன் சொல்லலாம் மனக்கவலையை மாத்தணும் வேண்டுதல் வேண்டாமையில சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் துன்பத்தை நீக்க முடியுமா இதெல்லாம் தாண்டி பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் எந்த அறிவர் போக்கு அறிஞரா இறைவன் அல்லவா இறைவன் அல்லவா ஆதலால் மனக்கவலை ஒடிகவலை நீக்கிடு என்று சொல்லிவிட்டு மறைமுனிவர்க்கு அருள் செய்து உணர்ச்சடில திருமுடியார் எடுந்தருளி போயின ஆகவே நீ நாளை அவனுடைய பரிசெல்லாம் காண்பாய் என்று பெருமான் சிவகோச்சாரியார் கருளினார் இப்ப கண்ணப்பர் தம்முடைய வழிபாட்டை ஐந்து நாள் நிறைவு செய்து இனி ஆறாம் நாளாக மலரப் போகின்ற நாள் அந்த நாள் எந்த நாள் இவர் நாளை என்று சொன்ன நாள் எனவே வரலாற்றிலே ரொம்ப நாளை நீ காண்பாய் என்றார் நாம் அடுத்த திங்கள்தான் காண்போம் எனவே நாம் அடுத்த திங்களில் இந்த இவருடைய ஐந்து நாள் வழிபாடு முடிந்த ஆறாம் நாள் வழிபாடாக இந்த சிவகோச்சாரியாருக்கு மனக்கவலை நீங்குகின்ற நாளாக இதே நாளிலே நம்முடைய கண்ணப்பர் தின்னார் கண்ணப்பராகின்ற காட்சியையும் கண்டுபகிரலாம் என்று சொல்லி இனி நாம் நாளை நடக்க வேண்டியதை ஒரு திங்கள் கடித்தே நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொல்லி இப்படியெல்லாம் நாம் பெரிய புராணத்தை எண்ணுவதற்கு ஏதுவாக நம்முடைய குருமூர்த்திகளின் இங்கே இந்த அருமையான அமைப்பை செய்து நம்மை ஆட்கொள்கின்றார்கள் அவருடைய திருவிழி மலர்களுக்கு வணக்கம் கூறி வந்திருக்கின்ற கண்ணப்பருடைய வரலாற்றில் நாம் இருக்கிறோம் ஐந்தாம் நாள் சிந்தனையிலே நிறைவாக பெருமான் அறிவுறுத்தியதை நாம் பார்த்தோம் என்ன அறிவுறுத்தினார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணப்ப தின்னனார் வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது அவருக்கு வழிபாடு செய்தனால அது இவருக்கு அருவறுப்பாக இருக்கிறது அதான் இதுவரைக்கும் இப்ப ஆறாவது ஆமா இது ஆறு தான் அதனால நம்முடைய சிந்தனையும் இப்ப ஆறாவது நாடும் ஆறாவது அப்படி அமையுது நான் இப்பதான் பார்த்தேன் ரெண்டு ஒன்னு தொண்ணூத்தி எட்டு நம்முடைய கனப்பு ஆரம்பிச்சிருக்கிறோம் ரெண்டு ஒன்று தொண்ணூத்தி எட்டு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாவது இந்த இந்த மாதம் நிறைவுபடுத்த போறோம் இயல்பிலேயே ஆறு நாள் சிந்தனை தான் எண்ணி எண்ணி அப்படி போட்டு கொண்டு வந்ததில்லை அதுவும் திருவருளை என்பதை பார்க்கிறோம் எனவே சென்ற முறை எதுங்கே நாம் நினைந்தோம் என்றால் இப்படி தென்னனார் ஒருபுறம் தம்முடைய அன்பிற்கேற்ற வழிபாட்டை நாளும் செய்து வர இதுவரையிலும் பாரம்பரியமாக செய்து வந்த சிவாச்சாரியார அமைந்த அவர் தாம் இதுவரைக்கும் நெறியாக நம்முடைய அந்த வழிபாட்டு தூய்மையிலே அவர் செய்து வர இந்த ஐந்து நாள் வழிபாடு மிகுந்த ஊறுபாடு விழித்தது யாருக்கு சிவகோசாரி யாருக்கு பெருமானத்தில் பெருமானே பாரம்பரியத்தில் இந்த மாதிரி ஒரு இங்கே ஒரு தூய்மையற்ற பொருளெல்லாம் இருக்கும் அதை நான் ஒவ்வொரு நாளும் அகற்றி பிறகு என்னுடைய வழிபாட்டை செய்வோம் அமைப்பிருக்கிறதே என்று சொல்லி விண்ணப்பித்த பொழுது பெருமானே தின்னனாருடைய பெருமையை பலவாறாக சொல்லி அவனுடைய அன்பெல்லாம் நமக்குரியவாம் என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் கூறி நீ நாளை ஒளித்திருந்து அவனுடைய அன்பு செயலை காண்பாயாக என்று சொன்ன ஆகவே அப்படி சொன்ன நாள் ஐந்தாம் நாள் இரவு இப்பொழுது இனி இப்பொழுது இன்றைய நில நாள் ஆறாம் நாள் ஆறாம் நாளிலே தாம் இயல்பாக எப்பொழுதும் வருவதற்கு முன்னே வந்து அந்த தூய்மையல்லாத பொருட்களை எல்லாம் அகற்றி தன்னுடைய வழிபாட்டை ஆற்றி ஒழித்திருக்க வேண்டும் என்று பெருமான் ஆணை ஆதலால் அங்கே எப்படியோ தெரியல எங்கேயும் எந்தவித இடத்துலையும் ஒளிந்திருக்க முடியாது ஏனென்றால் சின்னனார் வந்து இப்பொழுது காத்துதிலிருந்து அங்கே ஒன்று இந்த புதல்குதர் புதர் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் அழித்து ரொம்ப அருமையாக காத்து வருகிறார் எப்படியோ திருவருளினாலே ஒரே ஒரு மரம் அந்த மரம் இருந்திருக்குது அதில் ஏறி உட்காந்துட்டோம் மறைந்திருந்து பார்ப்பதற்கு எனவே ஆறாம் நாள் தமிழை வழிபாடு ஆற்றிவிட்டு ஏறத்தாழ காலையில் ஒரு ஏழு ஏழு மணி ஏழரை நம்முடைய திண்ணனார் வழக்கம் போல் காலையில் மணிக்கு இறங்கியவர் கீழே இறங்கியவர் தனக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு இப்பொழுது புறப்பட போகிறார் எங்கேயே காலத்தின் மலை இப்படி புறப்படுகின்ற நேரம் ஏறத்தாழ எத்தனை மணியாக இருக்கலாம் என்றால் அநேகமா ஒரு பத்து பத்தர மணியாக இருக்கலாம் அளவிலே மீண்டும் எப்பொழுது செய்வது போல எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார் என்று பார்க்கப்படும் அல்ல அந்த கட்டத்திலே இருக்கிறோம் கனவு நிலை நீங்கிய பின் விழித்துணர்ந்து கங்குலி மாமுனிவர் புலர்வளவும் கந்துயிலார் கனவுல பெருமான் இந்த சுகோச்சாரியாருக்கு ஆறுதலாக பல்வேறு அருமையான அந்த அன்பின் வண்ணத்தை சின்னாருடைய அன்பின் வண்ணத்தை சொல்லி நாளை நீ வந்து காண்பாயாக ஒளித்திருந்து காண்பாயாக என்று மட்டும் சொன்னாராம் கனவை கண்ட பிறகு அவர் தூங்கவே இல்லை நம்முடைய பஞ்சாங்கத்தில் கூட அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு எடுக்கலையா குறிப்பு இருக்குது நல்ல கனவு கண்டா தூங்கல் கூடாது கெட்ட கனவு கண்டா தூங்கணும் என்று பெஞ்சாங்கத்தில் ஒரு குறிப்பு இருக்கும் ஏன்னா கெட்டது உடனே மறக்கணும் நல்லது நினைத்துக் கொண்டிருக்கணும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று என்பது போல தீய கனவு கண்டா எப்படியாவது தூங்கணும் பெருமானிட்ட வேண்டிகின்னு விண்ணப்பிச்சு என்னவோ பெருமானு இப்படி எல்லாம் நீதான் காப்பாற்றணும் என்று சொல்லி எப்படியாவது வருந்தியாடு தூங்கணும் நல்ல கனவு கண்டா தூங்காமல் இவர் கண்ட கனவு அருமையான் நல்ல கனவு அன்பையை நாளையும் நீ ஒழித்திருந்து காணும் அவனுடைய வடிவெல்லாம் அன்பான வடிவு என்று சொன்னதுனாலே அது நல்ல கனவு ஆதலால் விடியற வரைக்கும் அவருக்கு அந்த தூக்கம் இல்லை அப்படி தூங்காமல் இருந்து மனமுரும் வரும் பயமும் உடனாகி அவருடைய அந்த மென்மையான உள்ளமல்லவாதனால ஒரு பக்கம் இப்படி ஒரு இந்த அமைப்பிலே பெருமானுடைய திருவுள்ளத்தையே கவர்ந்த அளவில் ஒரு வழிபாடு செய்த ஒருவரா இப்படி ஆனால் அவரோ இப்படிப்பட்ட வழிபாட்டில் இந்த மாதிரி ஒரு குற்றமுடைய பொருள்களை எல்லாம் வைத்து குற்றமுடைய எல்லாம் வைத்து அவ்வாறு செய்கிறார் என்று ஏன் அப்படி ரெடியா ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு அடியோருடைய வழிபாடா இது என்ற ஒரு வியப்பு தீமையான ஒரு அச்சமும் அவர் மனதில் இருந்திருக்கிறது தெரியல இந்த வகையில அவருக்கு ஒரு விதம் அச்சம் ஒரு விதம் வியப்பு இந்த இரண்டுமாக சேர்ந்து அந்த நிலையில இருக்கிறாராம் நம்முடைய அந்த சிவகச்சாரியார் செய்யல வேலை செய்யலூர்தோன்றுவான் கதிர் தோன்ற அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இதோ இப்பொழுது விடியற் கால நிலை சரியா மணி ஐந்தர மணி அப்பொழுது கதிரவனும் தோன்ற ஆரம்பித்தானாம் பொழுது புலரின்படியான நேரம் அந்த நேரத்தில் முன்னை நாள் போல் வந்து திருமுகலி புனல் மூழ்கி பன்முறையும் தம்பிரான் அருள் செய்தபடி நினைந்து மண்ணு தெருக்கால ஏறி முன்பு போல் பிஞகனை பூசித்து பின்பாக ஒழித்திருந்தார் என்கே பாடலிலே அதான் பெரிய கவிஞர்களுக்குரிய இயல்பு இவருடைய வழிபாட்டை ஐந்தாறு பாடல்களில் சொன்ன காலமும் உண்டு இன்று இதோ பொழுது புலந்தது வழக்கம்போல் புறப்பட்டார் திரு திருமுகலை ஆற்றிலே போய் நீராடினார் நீராடுகின்ற பொழுதும் நீராடிய பின்பும் மீண்டும் மலையேறுகின்ற பொழுதும் பெருமான அருளி செய்த அருளிப்பாடியே மனதிற்கு எடுத்துக்கு சென்றார் சென்று என்ன செய்தார் எப்பொழுதும் இயல்பாக செய்வது சிவகச்சாரியார் தண்ணீரை அபிஷேகம் செய்தார் பிறகு மலரிட்டார் அப்புறம் ஆடை எல்லாம் கட்டி அவருக்கு நித்தியில் திலகமிட்டு எப்பொழுதும் போல் தான் கொண்டு வந்த பொருளை நிவேதனம் செய்து வாயினாலே போற்றி செய்து முடிந்தவுடனே நேரே மரத்தில் ஏறி அமர்ந்தார் ஒரே பாட்டு முடிச்சிட்டேன் எனவே இவ்வாறு அந்த அந்த அடியவர் அவர் அவ்வாறு முடித்தவுடனே இப்பொழுது இனிதான் நாம் கண்ணப்பரு தின்னாருடைய வரலாறு கருமுகில் என்ன நின்ற கண்பாடா வில்லியார்தாம் வறுமுறை ஆறாம் நாளில் இது ஆறாவது நாள் அவர் இதுவரை செய்த அந்த ஐந்து நாள் முடிந்து இது ஆறாவது நாளிலே வரும் இர ஒழிந்த காலை ஆறு மாறி முனிவனார் வந்தவதன் முன்னம் போகி தாரு முறை முன்பு போல தனிப்பெரு வேட்டையாடி இவருக்கு வழக்கம் போல் முடிந்தது முடிந்தவுடனே இறங்கினார் இறங்கி போய் வேட்டையாடினாராம் வேட்டையாடி மாரில் உன் அமுதும் கையில நல்ல அமுதெடுத்துக் நல்ல மஞ்சன புனலும் அருமையான தண்ணீர் அதை எப்பொழுதும் எடுத்துக்கொள்வது போல வாயிலை எடுத்துக்கொண்டார் சென்னி ஏறு நாள் மலரும் எல்லாரும் பூக்கொடையில் வைத்துக் கொண்டு போவார்கள் இவர் தலையாயிய பூக்கொடையில வைத்துக் கொண்டு சென்றார் வெவ்வேறு அமைத்துக் கொண்டு எனவே வாயிலி தலையில பூ கையில இறைச்சி ஒரு கையில வில் இப்படியாக அமைத்து கொண்டு தேருவார்க்கமுதமான செல்வநா திருக்காலத்தி ஆறு சேசடையார் தம்மை அணுக வந்தார் வருகின்ற எப்படியோ ஒரு எதிர்கால நிகழ்ச்சியில எந்த ஒன்றும் நமக்கு தாக்கம் வரும் அது கூட பெரும்பாலும் தெரியும் அது பொதுவாக சில நாளைக்கு நம்ம அறியாமலேயே சில மகிழ்ச்சியான அமைப்பெல்லாம் இருக்கும் என்னமோ நீ காலையிலிருந்து மகிழ்ச்சியா வந்தது பாரு மஞ்ச கடிதாசையா வருது இன்னைக்கு காலையில இருந்து எண்ணமும் சரியா வரலீங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு ஆனா போஸ்ட்மேன் கருப்பு காகுதம் கொடுப்பாரு என்ன கருப்பு காயுதம் அந்த நிகழ்ச்சி அர்த்தம் அப்படி பின்வருகிற விளைவுகளை முன்னேயே நமக்கு மனதில் சில மீன்கள் அப்படியே ஆட்படும் அது இயற்கை இயற்கை அதுபோல இவருக்கு அந்த ஆறாம் நாள் இந்த வழிபாட்டை எடுத்து கொண்டு போகின்ற பொழுது அவருக்கு எப்படியோ ஒரு எண்ணம் மட்டும் மனதுல வெவ்வேறு விதமான எண்ணங்கள் எல்லாம் அமைந்ததாம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் போறாதான் போய் நேரா அங்க இது இப்பொழுது பெருமான் இருக்கிற அந்த இடம் அப்படி அந்த இடத்துக்கு செல்லுகின்றவர் செல்லுகிறார் என விரைந்து எப்போ சரியா பத்தரை மணிக்கு ஏறுவார் தான் அன்னைக்கு எப்படியோ கொஞ்சம் தள்ளி போய் பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு மணி நேரம் காலம் தாழ்த்து ஏறுகிறார் ஏறுகின்ற பொழுது என்ன கேட்டீங்கன்னா சில தீயசகனங்கள் எல்லாம் நிகழ்கின்றன தீய சகனங்கள் என்ன தீயசேனங்கள் என்று சொன்னால் பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க பழைய பஞ்சாங்கத்தில் அதெல்லாம் இருக்கும் இல்லை இந்த காகம் ரெண்டு வருகின்ற பொழுது நேரம் நம்ம முன்னே வந்து வருகின்ற ரெண்டு காகங்கள்ல இந்த மாதிரி இந்த இடதுபுறம் வந்த காகம் வலதுபுறமா வலதுபுற வந்த காகம் இடதுபுறமா நம்ம நம்ம தாண்டி பறந்துன்னு சொன்னால் காகம் கட்டுதுன்னு பேர் ஏதோ தடை செய்கிறது என்று நேரம் வரணும் வருகின்ற பொழுது மாறி இது இப்படி பறந்து இது இப்படி பறந்து வந்ததுன்னா கொஞ்சம் சங்கடம் சங்கடம் அப்ப காலத்தில் கிடையாது மற்ற இனத்தவர்கள் சேர்ந்து வரப்படாது அவங்க ஒருத்தர வரப்படாது இவங்க இருவராக வரக்கூடாது என்றெல்லாம் பயணத்தில் பழைய காலத்துல போட்டுருவோம் இல்லைங்களா ஆனால் எப்படியோ தமிழ்நாடு இந்த சகுனம் எல்லாம் இருந்தது அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை எங்க இருக்கு தொழுகாப்பித்திலேயே இருக்கு நாளும் பிறவற்றி நிமித்தமும் என்று அருமையான அமைப்பில் இருக்கு நாளும் நாளும்னா இன்னைக்கு வந்து ஒரு மாதிரியான நாள் என்று சொல்கிறோமே இதெல்லாம் நல்லா தெரிந்திருந்தார்கள் இல்லைங்களா நாளும் புள்ளும் பறவைகள் பிறவற்றி நிமித்தம் விலங்குகளுடைய அமைப்பு மணிவாசர் பொருட்டு எத்தனையோ நரிகள் வந்தன நம்ம கண்ணில் ஒரு நடி வந்தா கூட நன்மை கிடைக்கும் நன்மை வளரும் என்று நினைக்கிறேன் இப்படி எல்லாம் விலங்குகள் நாளும் புள்ளும் பிரவத்தின் நிமித்தமும் என்று சொன்ன அதுபோல பெருமான் திருமேனியில பார்க்கின்ற பொழுது ஒரு மலரானது இருக்கிறது அப்படியே கீழே விழுந்துருதுன்னா கூட அது கூட ஒரு தீய சகுரம் என்று சொல்லுவது இப்ப முருகப்பெருமான் இதெல்லாம் நிகழவே வேண்டாம் அருமையாக வேல் இருக்கிறது வழிபாடு செய்கின்றோம் வழிபாடு செய்கின்ற போது சிவாச்சாரியார் தவறி போய் இங்கேயாவது போட்டு அந்த வேல்கள் அப்படி அசிந்தது அல்லதுன்னா ஒரு மாதிரியான சில குறிப்புகள் அமையும் ஆகவே இவை எல்லாம் நிகழக்கூடாது இந்த தேங்காய் உடைவதில் பிரமாதப்படுத்துறது உண்டு தேங்காய் உடைவது சரிபாதியாக உடையணும் இந்த மூன்றா உடைந்ததுன்னா ரொம்ப சங்கடம் மூன்றா உடைந்ததுன்னா இது எப்போன்னா தேங்காய் நாம் நேராக உடைக்கும் போது இதே செதிர்கா போடுறோம் பாருங்க போடும்போது நல்ல நொறுங்கல சுக்குரூராகிடணும் நல்லது அப்போ ரெண்டாவோ மூணாவோ வீரல் விட்டு போடுறது அடுத்து அடிச்சா ஒரு இருபது பிள்ளை இருந்ததுன்னா இருபது பிள்ளைங்க இவ்வளோவ்வளோவாது கிடைக்கணும் அப்படி இப்படி கிடைக்கணும் அப்படி ஆகிடணும் அதான் தேங்காய் செதுகாப்பிடறதுல ரொம்ப சிறப்புன்னு சொல்றது உண்டு அது